அவர்கள் மற்றும்தி அல்லாஹ் ஆகியோர் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லிமுக்கு சிரமம் நோய் கவலை துக்கம் நோவினை மயக்கம் மற்றும் அவனின் காலில் குத்திவிடும் முள்ளின் வேதனை உட்பட அனைத்திற்காகவும் அல்லாஹ் அவனது குற்றங்களை மன்னிக்கிறான் என்று நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு நான்கு ஒன்று முஸ்லிம் இரண்டு ஐந்து ஏழு மூன்று